மறுபடிய இந்த வாரத்தின் முதலாளும் சேர்ந்து தெய்வீக நன்மைகளையும் ஆசிர்வாதங்களும் ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்ளும்படியாக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் கடந்த வாரம் முழுவதும் கருத்த நல்லவரும் போது பயணங்களிலேயும் கடந்த வாரத்தில் செய்த ஊழியங்களிலேயும் கருத்த நன்மைகள் செய்தபடியால் நான் ஆண்டோரை வாழ்த்துகின்றேன் தேவனுக்கு மயுமை உண்டாவதாக கருத்தர் அற்புதமானவர் எவர்களை கர்த்தர் உறுதியில் இருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு அமர செய்கிறவராக இருக்கிறார் அதற்காக நான் தேவனுக்கு வாழ்த்து செலுத்துகிறேன் கடந்த வாரத்தில் நாங்கள் ஒரு திருமண வைபவத்திற்காக சென்றிருந்தோம் அங்கே போன எனக்கு நிறைய காரியங்கள் அறியத்தக்கதாக இருந்தது தேவனுக்கு மைமை ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருப்பார்களானால் கர்த்தர் அவர்களை எவ்வளவுக்கு மேன்மைப்படுத்துகிறார் என்பதை நான் அறிந்தேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக மறைவிடத்திலே அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது உலக மக்கள் அவர்களை மேன்மைப்படுத்துகிறார் என்று நான் உணர்கிறேன் அதற்காக தேவனுக்கு சோத்திரம் ஒரு ஏழை ஊழியக்காரனுடைய பிழைக்கு ஒரு மேரேஜ் நடந்தது ஆனால் அது அந்த குடும்பத்துக்கு நடக்கக்கூடாத ஒரு பெரிய வைபவம் அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் அது அவர்கள் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலு ஆனால் இவர்கள் தேவனுக்கு பயந்து தேவனுடைய ஊழியத்தை செய்த ஒரு அது மாத்திரமில்லை அந்த பிள்ளையும் சின்ன வயதிலிருந்து எங்களுக்கு தெரியும் அந்த ஊழியக்காரருக்கு ஊழியக்காரரு இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ கொண்டு வந்து எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக அவர்களை திருமணம் வைத்தது திருமணம் பண்ணி வைத்தது அப்படியே அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் விட்டதும் அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு ஞான கொடுத்து பரிசுத்தாய்கள் வழி அப்படியே அவர்கள் எப்படி இருந்த ஆய்வுகள் இருந்து என்பது நமக்கு கொஞ்சம் தெரியும் அதற்காக நான் தேவரை துவக்கிறேன் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எதுவும் சொல்ல இயலாதவர்கள் அப்படிப்பட்ட சொன்ன ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் என்று கர்த்தனை உயர்த்தி ஒரு பெரிய ஊழியத்தில் வைத்தார் தேவன் அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல அதாவது திருமணம் நடக்கும்படியாக கர்த்தன் செய்தார் பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு அந்த பட்டணத்துல பெரிய வான வேடிக்கையோடு இரண்டு காலத்தோடு இரவு மாநூற்று பிள்ளைகளும் ஊழியர்களும் கூடி அந்த வைபவம் பெரிய ஒரு மண்டபத்தில் நடந்தது எல்லாருமே வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இதை இவர்களுக்கு எப்படி ஆயிற்று என்று சொல்லி மேல பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இங்கே வந்திருக்கிற வாலிபர்களும் பெரியவர்களும் எல்லாம் எல்லாருமே அதாவது தேவனுக்கு பயின்று நான் நடப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் இப்படியே எல்லாருக்கும் செய்வார் தேவ நன்மை பெற்றுக் உயர்த்தப்படுவதும் இதுதான் வழியாக இருக்கிறது அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்டோபுரம் செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக வலுவை செய்கிறது இடவகைக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது அப்படியே நம்முடைய தேவபக்தி ஆழ்வு மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக யோசிப்பை போல நான் என் தேவனுக்கு உலகமா இவ்வளவு பெரிய பொருள்வாங்க செய்வது எப்படி என்று அவர் சொன்னார் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக தேவனுக்கு உலகமா நான் இவ்வளவு பெரிய பல்வாங்கு செய்வது எப்படி என்ற தேவபக்தியோட மனிதனாக அவர் இருந்தபடியால் அவர் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்து அமர்ந்தார் என்று சொல்லி இருக்கிறபடியால் தேவபக்தி ஒன்று அற்பமாகவும் பைத்தியமாகவும் உலகத்தில் அதாவது ஏராளமாக எண்ணப்படுத்துகிறதாக இருக்கிறபடி நாள் அப்படிப்பட்டவர்களும் இந்த காலப்போக்கிலே மாறிக்கொண்டே வரை மருதை நாம் காணுகிறோம் நம்மை கருத்து நடத்துகிற நடத்துவதற்காக நான் தேவனைக்கிறேன் பரஸ்ப நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நேற்று ஒரு சகோதரனோடு நான் நீண்ட மணி நேரங்கள் பேச வேண்டியதாக வருடத்திற்கு பிறகே ஒரு மறுபடியும் நம்ம சபைக்கு தேடி வந்தால் அவர் கடலாம் அலைந்து அநேக நாளே அவர் குழப்பப்பட்டு ஒரு தெளிவற்ற நிலையில அவர் இங்கு வந்து சேர்ந்தார் யாரை நம்புவது என்று என்னால் முடியவில்லை என்று அவர் சொன்னார் அவருக்கு நான் அநேக வேலை வாக்கியங்களை சொன்னாலும் அவருக்கு சொன்ன மெய் கருத்து இதுவாக இருக்கிறது ஒன்று யோவான் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியம் அவரில் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் அவர் நடந்தபடியே நடப்பார்கள் தேவனுக்கு மயமே உண்டாவதாக ஒரு மனிதன் நான் தேவனோடு இருக்கிறேன் தேவனுக்கு பிரியமாகத்தான் வாழ்கிறேன் தேவனில் நான் நிலைத்திருக்கிறேன் தேவன் என்னோடு கூட இருக்கிறான் என்று சொல்வானால் அவனுடைய கிரியை எப்படி இருக்க வேண்டும் தேவன் நடந்தது போது அவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பரிசுத்தாமத்திற்கு மயமே உண்டாவதாக அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் தேவனில் நிலைத்திருக்கவில்லை என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கையில பரிசுத்த வேளாகவும் இருக்கிறது அல்லவா அதுபடி நீங்கள் வந்து பாவரிக்க செய்து நல்ல தெளிவாயிருந்தீர்கள் அப்படி நீங்கள் அவர்கள் எட்டு போடி ரயில்ல உங்களை குழப்பி விட்டார்கள் பல கூட்டத்தில் போய் அவர் அலசடிப்பட்டிருக்கிறார் ஏசு திரு கடவுளில் என்கிற ஒரு கூட்டத்தில் போயிருக்கிறார் அவருக்கு நான் ரெண்டு மோசிக்கிறேன் அதாவது முதலாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தையும் ஒன்று ஒன்று விமோத்தையும் ஒன்று விமோ தேர் பதினாறாவது வாக்கியத்தையும் சொல்லிக் கொடுத்தேன் அவர் கம்பி அவர் செல்போன் வைத்திருந்தார் எல்லா அவசரத்தையும் செல்போன்ல பதிவு பண்ணிக் அப்படிப்பட்ட அசுத்தாவை பிடித்தவர்களுக்கு ஒன்றது பதினாறாவது வாக்கியத்தில் போதும் வெளிப்பட்ட தேவன் யார் என்று இதற்கு முதலாக கத்தராக கடவுளை என்று சொல்லுகிறார்கள் அல்லவா வழிபட்ட தேவன் யார் நீ பதில் சொல்லால் வேதத்தை எரிட கையில் கொடு என்று நீர் கேளு என்று அவருக்கு நான் பல காரியங்களை அவருக்கு நான் சொல்லி அனுப்பினேன் அவர் அவைகளெல்லாம் கொண்டு இன்று ஆராதனைக்கு வருவேன் என்று வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை தேவடைய நாமத்திற்கு மகிமை கொண்டாவதாக அது அப்படினால் அருமையானவர்கள் ஆண்டவராகிய தேவர் நம்மை அருமையும் செம்மையுமாக நடத்துகின்றார் நாமும் கர்த்தருக்குள் என்ற அந்த வேண்டுமானால் நாம இறைவன் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் அவர் புனிதமாக வாழ்ந்தார் அவர் தேவனாகிய கர்த்தரன் பூமியிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கை மனிதன் எவ்விதமாக வாழ வேண்டுமோ அதை அவர் வாழ்ந்து காண்பித்து விட்டு போயிருக்கிறார் அந்த பிரகாரம் நாமும் வாழ்ந்து தேவன் வைத்திருக்கிற மகாபுரியின் நன்மையை நான் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவராகிய தேவன் நமக்கு உட்கள் செய்வாராக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகின்றார் பக்தன் தாமூர் ராஜா சொன்னது போல கர்த்தரின் கடுமனால் எப்பொழுதும் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா அப்படி தேவனை முன்னாலே நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தேவன் இல்லை என்றாலும் அவருக்கு தெரியும் தேவன் இருக்கிறார் என்றாலும் அவனுக்கு தெரியும் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இருக்கிறார் என்று நாம் அறிகின்றோம் நாம் ஒவ்வொரு நாளையும் கட்டடமோடு கூட இருக்கிற நாம் அறிகின்றோம் என்று கேட்ட சத்தியத்தின்படி அந்த தேவன் நம்மை விட்டு போகாதபடி அவர் நமக்கு வழியிலே நாம் நடப்போம் மனிதர்கள் நம்மை பார்க்க தேவனுக்கு முன்பாக நாம் நம்முடைய ஆவின் குளி ஜீதத்தில் முன்னேறுவோம் கருத்தருடைய சமூகத்தில் அதாவது நான் இன்று காரியம் என்ன என்றால் ஒருவர் கேட்டால் எப்படி ஜபம் பண்ண வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார் என்னொரு பையன் போன கேட்டால் என்னிடத்தில் சிலர் வந்து எப்படி ஜபம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று அவர் கேட்டார் தேவனுக்கு மருமை உண்டாவதாக எப்படி ஜபம் பண்ண வேண்டும் அதாவது ஒரு மனிதன் ரொம்ப வந்து அசமிக்க வேண்டியதிலே போவதில்லை அவங்களுடைய வாழ்க்கையை பிரமாணத்தினுடைய வைத்துக் கொண்டு கண்ணை மூடியவுடனே அவன் தேவனோடு ஒன்றித்து அழைத்து விடுகின்றான் அந்த தேவனோடு அவன் இருப்பதுதான் அந்த அதாவது தேவனோடு ஒன்றித்து அந்த ஜெபம் நேரமாக இருக்கிறதா இடைவிடாமல் ஜபம் என முடியாதுன்னு சொல்லியிருக்கிறது அல்லவா மற்றபடி ரொம்ப உன்னபிக்கிறவனாக அவன் அங்கே போகிறான் வேதத்தை கேடா அவருடைய ஜபுடைய பார்வையில அணுகுறுப்பாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறபடியால் அதிக வசூலிப்பினால் ஜெபம் கேட்கப்படும் என்று நம்பாதீர்கள் அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் இளைவனுக்கு பிரியமில்லாதவர்களை அகற்ற வேண்டும் ஒவ்வொரு அதாவது ஆராதனையிலேயே நமக்கு அநேக ஆலோசனைகள் பல வகையிலும் தரப்படுகிறது அல்லவா அதை நாம் கேட்கிறோமா கேட்பு அவர்களை நாம் கிரகிப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் நாம் விட வேண்டியிருக்கிறது குடும்ப வாழ்க்கையோ அதனுடைய ஆயுக்குரிய வாழ்க்கையோ தனித்த வாழ்க்கையோ நம்முடைய ஆவிக்குரிய நண்பர்களுடைய நாம் பழகின்ற முறைகளையோ இவர்களை நாம் கண்டுபிடித்து தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை வேண்டும் நீக்கிவிட்டு அதாவது ஒரு இடத்துல கேட்டால் நீங்கள் அதிகாலையில் நேரப்பட எழுந்தி தேவ சம்பத்தில் இருங்க இருந்து கற்பனை துணியுங்கள் துணித்து துணித்து துணித்து நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகள் தெரியும் இதை நீங்கள் அகற்றிக்கொண்டே இருங்க ஒரு நாள் அதாவது தேவனோட உங்களுக்கு ஏற்படும் அதில் இருந்து நீங்கள் கண்ணை மூடின உடனே அந்த கனெக்சன் உடனே தேவனை தியானிக்க ஆரம்பித்த நீங்களும் தேவனு கலந்து விடுவீர்கள் அப்படியே மணிக்கணக்காக இறைவனோடு மகிழ்ச்சியாய் உலாவி கொண்டிருப்பதுதான் அந்த ஜெப இருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதை நீங்கள் செய்யுங்கள் ஆனால் தேவனுடைய கனெக்ஷனை நாம் எடுக்க வேண்டும் தேவனுக்கு நமக்கும் இடையில் இருக்கிற நாம் அகற்றியவுடனே ரெண்டு ஒன்றரை கலந்து விடுவோம் இதுதான் நாம் வழியில நடந்தாலும் தேவனோடு நடக்க முடியும் நாம் ஜீவித்தாலும் தேவனோடு ஜீவிக்க முடியும் இதுதான் உன்னத நிலையாக இருக்கிறது என்று நாம் நம்முடைய அனுபவங்களை சொல்லிக் கொடுக்கிறோம் தேவடைய ராமத்திற்கு மைந்து விட அவளாக இதுவே மகிழ்ச்சியும் மேன்மையுமாக இருக்கிறது அது இன்று அதாவது நேற்று அந்த சகோதரனோடு நான் பேசும்போது கர்த்தர் இதை கொண்டு அவருக்கு சொன்னார் நீங்கள் வெளியே எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்கிறீர்கள் அல்லவா அதாவது அவன் தேவனுடைய மனிதன் என்றால் தேவன் நடந்தபடி நடக்கிறாரா என்று பாருங்கள் எல்லாவிட்டால் விட்டு விடுங்க வந்து தெய்வீக ஐக்கியத்தோடு சேர்ந்து விடுங்கள் என்று நான் சொன்னேன் ஆனால் அப்படி தேவனுடைய பிள்ளைகளை நாம் கர்த்தரோடு நாம் இருக்கிறோம் கர்த்தரோடு இருப்போம் தேவன் நடந்தபடியே நடக்க பிரயாசப்படுவோம் கர்த்தரனுடைய நடத்துவாராக தேவனருடைய சகல கருமைகளுக்காகவும் நான் தேவனை சுவித்துக் கொண்டு வரும்